நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கித்தனா உன் தோழர்களின் குறைகளை கண்டு கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களின் தீய செயல்களையும் பாராதிருந்து விட வேண்டும் ஆம் உன் தோழர்களின் குறைகளை கண்டு கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களின் தீய செயல்களையும் பாராதிருந்து விட வேண்டும் என்கிறார் டேசிடஸ் நன்றி வணக்கம்